வணக்கம் நற்றினையின் ஆயிரத்தி அறுநூற்றி தொன்னூற்றி ஏழாவது செய்தி சேவை ஜனவரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபது மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் விருதுநகரிலிருந்து பாலசரஸ்வதி தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற ஜனவரி இருபத்தி தேதி கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது கோடையை சமாளிக்க தமிழக மின்சார வாரியத்திற்கு மத்திய தொகுப்பில் இருந்து ஆறாயிரம் மெகாவாட் மின்சாரம் வழங்க வேண்டும் என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் பி தங்கமணி வலியுறுத்தியுள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் கேரள எல்லையையொட்டிய கலியா காவிலை சோதனை சாவடியில் சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் சுட்டு கொள்ளப்பட்டது திட்டமிட்ட படுகொலை என கேரள போலீசார் தெரிவித்துள்ளனர் புகழ்பெற்ற உலக சுற்றுலா தலமும் புகழ் வாய்ந்த பல்லவ பேரரசின் துறைமுகப்பட்டினமான மாமல்லபுர கடற்கரை மணர் பரப்பில் வான் புகழ் ஐயன் திருவள்ளுவரின் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு எழுவது அடி மணர் சிற்பம் மல்லை சங்கத்தின் சார்பில் செயலாளர் இந்தியாவின் தலைசிறந்த சிற்பி பாஸ்கர் சிற்பி முருகன் மற்றும் கட்டிட கலைக்கல்லூரி மாணவர்களின் கைவண்ணத்தில் உருவாகி வருகிறது பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படும் மூன்று நாட்களும் மத்திய அரசு அலுவலகத்தில் ஆய்வு என மத்திய அரசு அறிவித்துள்ளது பொங்கல் பண்டிகையை மத்திய அரசு ஊழியர்கள் நிம்மதியாக கொண்டாடவிடுங்கள் என ஸ்டாலின் இச்செயலை கண்டித்துள்ளார் ஆர் கே நகர் அதிமுக தேர்தல் நிதி தொடர்பான வழக்கை விரைந்து நடத்த வேண்டும் என்று டி ஆர் பாலு கோரிக்கை விடுத்துள்ளார் டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக எம்பி பாலு கோரிக்கை விடுத்துள்ளார் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பதிவான வாக்குகளின் ஒப்புகை சீட்டுகளை என்ன உத்தரவிடக் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது தொகுதி வாரியாக விவி பாட் கருவியில் விழுந்துள்ள ஒப்புகை சீட்டுகளை எண்ணக் கோரி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஒப்புகை சீட்டுகளை எண்ண கோரும் மனுவுக்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்க உச்ச உத்தரவிட்டுள்ளது காஷ்மீர் மாநிலம் விமான நிலைய பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தேவிந்தர் சிங் ஹிஸ்புல் முஜாஹிதீன் பயங்கரவாதிகளான நவீத் பாபா ரபி அகமது ஆகியோரை சோபியான் மாவட்டத்தில் இருந்து தப்பிச் காரில் அழைத்து சென்ற போது பிடிபட்டனர் அவரிடம் காவல்துறை ராணுவம் உளவு பிரிவு மாநில உளவு போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் பீகார் மாநிலத்தில் தேசிய குடிமக்கள் பதிவேடு திட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது என முதல்வர் நிதிஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கொச்சி அருகே மறுடுவில் 5 அடுக்குமாடி குடியிருப்புகளை இடித்தது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தில் கேரள அரசு அறிக்கை அளித்துள்ளது ஐந்து கட்டிடங்களையும் இடிக்கப்பட்டு உச்ச தீர்ப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டதாக அறிக்கையில் கேரள அரசு தகவல் தெரிவித்துள்ளது இந்தியாவின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஜிசாட் முப்பது பிரெஞ்சு கயானாவில் இருந்து ஜனவரி பதினேழு செலுத்தப்படுகிறது ஏரியான் 5 ராக்கெட் மூலம் ஜிசாட் முப்பது செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்படும் என்று இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது சபரிமலை விவகாரத்தில் சீராய்வு மனுக்களை விசாரிக்கப் போவதில்லை என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் கருவறைக்கு செல்லும் பக்தர்களுக்கு ஆடை கட்டுப்பாட்டை அமல்படுத்த கோயில் நிர்வாகம் முடிவு செய்துள்ளது காட்டு நெருக்கடியை கையாண்ட விதம் குறித்து ஆஸ்திரேலிய பிரதமர் ஸ்காட் மோரிசன் நேற்று வருத்தம் தெரிவித்தார் காட்டுத்தீயை சமாளிக்க மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் அரசாங்கத்தின் பருவநிலை மாற்ற கொள்கை குறித்தும் கடுமையான விமர்சனங்கள் எழுப்பப்பட்டு வரும் நிலையில் திரு மோரிசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திபத் தன்னாட்சி பிரதேசத்தின் தேசிய இன ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்துக்கான முன்மாதிரி பிரதேசத்தின் கட்டுமானம் பற்றிய விதிமுறை திபத் தன்னாட்சி பிரதேசத்தின் பதினொன்றாவது தேசிய மக்கள் பேரவையின் மூன்றாவது கூட்டத்தில் பதினொன்றாம் தேதி வாக்கெடுப்பின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அமெரிக்காவையும் அதன் கூட்டாளிகளையும் எதிர்க்க மத்திய கிழக்கிலுள்ள அனைவரும் ஒத்துழைப்புடன் இருக்க வேண்டும் என்று ஈரான் மூத்த தலைவர் அயத்துல்லா அலி காமினி தெரிவித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பால் மலைப்பகுதியில் உள்ள எட்டாயிரம் குடும்பத்தினரை வெளியேறுமாறு அந்நாட்டு அரசு உத்தரவிட்டுள்ளது உலகிலேயே பெரிய சில்லறை விற்பனை நிறுவனமான வால்மார்ட் இந்தியாவில் தனது ஐம்பது நிர்வாகிகளை பணி நீக்கம் செய்துள்ளது அதாவது மறு அமைப்பாக்க காரணங்களுக்காக இவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் இந்திய அணி சிறப்பாக செயல்படும் என கேப்டன் விராட் கோலி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இசைஞானி இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று கதையை திரைப்படமாக்க விரும்புவதாக இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தெரிவித்துள்ளார் இந்த படம் மூலம் இயக்குநராக இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் படத்துக்கு ராஜா தி என்ற டைட்டில் பொருத்தமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இத்துடன் நற்றினியின் இன்றைய செய்தி சேவை நிறைவு பெறுகின்றது நன்றி வணக்கம்